வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் எம் ஆர் காக்மேயர் அவர்கள் எழுதியுள்ள அதிசய மருந்து என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் உங்களுக்கு தேவையான அதிசய மருந்தை எவ்வளவு வேண்டுமானாலும் தயாரித்துக் கொள்ளலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே மிகவும் அற்புதமான மருந்து அது நீங்கள் அதை சுலபமாக தயாரிக்கலாம் ஆனால் அந்த மருந்தை மற்றவர்களுக்கு தயக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதிகமாக கொடுக்க கொடுக்க நீங்கள் அதை அதிகமாகவும் தயாரிக்க முடியும் செலவு ஒன்றும் இல்லை பலன்களோ ஏராளம் நீங்கள் தயாரிக்கும் இந்த அதிசய மருந்தை நீங்கள் பிறருக்கு கொடுப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் இதோ முதலாவதாக பல்லி குழந்தைகள் இந்த மருந்தை கொடுத்தவுடன் மேலும் ஆர்வமாக படிக்கிறார்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் இரண்டாவதாக வியாபாரத்தில் உங்கள் பங்குதாரர்கள் இந்த மருந்தால் உங்களுடன் நன்றாக ஒத்துழைத்து நீங்கள் வெற்றிகளை குவிக்கவும் செல்வத்தை சேகரிக்கவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் இந்த மருந்தின் விளைவாக உங்களை பற்றி மகிழ்ச்சி அடைவதோடு உங்களிடம் நெருக்கமாக இருக்க ஆசைப்படுகிறார்கள் நான்காவதாக இந்த மருந்தினால் எங்கு சென்றாலும் உங்களால் மகிழ்ச்சியை பரப்ப முடியும் ஐந்தாவதாக இந்த மருந்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கும் அது போதுமான அளவில் கிடைத்து உங்களை மகிழ்ச்சியாகவும் புகழ்மிக்கவராகவும் செல்வந்தராகவும் ஆக்கிவிடுகிறது எளிய விஷயம் அதிசய செயல்பட்டு அற்புதங்களை நிகழ்த்துகிறது அற்புத மருந்துதான் அது அதிசயங்களை நிகழ்த்துவதும் உண்மைதான் மனவியல் நிபுணர்களில் முன்னணியில் இருப்பவரான டாக்டர் ஆல்ஃபிரட் அட்லர் என்ன சொல்கிறார் கவலை பயம் கிளேசம் ஆகியவைகளுக்கு இறையான தன்னுடைய நோயாளிகளிடம் யாரையாவது திருப்தி செய்ய வேண்டும் அல்லது யாருக்காவது மன மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருந்தால் பதினான்கு நாட்களில் உங்களுடைய குறைபாடுகள் நீங்கிவிடும் என சொல்வாராம் அமெரிக்காவின் மிகப்பெரிய தத்துவஞானியும் மனோதத்துவ நிபுணருமான வில்லியம் ஜேம்ஸ் மனித இயல்பின் ஆழமான தத்துவம் என்னவென்றால் பாராட்டை பெறுவதற்காக இயங்குவதுதான் என்கிறார் இந்த இயக்கத்தை புகழ் உரையால் நீங்கள் போக்க முடியும் விஞ்ஞானபூர்வமாக பள்ளி குழந்தைகளிடம் செய்யப்பட்ட சோதனைகளில் அவர்களின் புத்திசாலித்தனமும் திறமையும் புகழப்பட்ட பின் அவர்களுக்கு வைக்கப்படும் பரீட்சை சுலபமானதாக இருக்கும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அந்த பரீட்சையில் அவர்கள் சராசரியை விட சிறப்பாக செய்ததோடு நல்ல மதிப்பெண்களும் பெற்றார்கள் வர்த்தக பங்குதாரர்கள் புகழ்சியின் காரணமாக ஒத்துழைத்து உங்கள் வெற்றிக்கும் செல்லு செழிப்புக்கும் சேமிப்புக்கும் உறுதிணையாகிறார்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அடிக்கடி புகழுங்கள் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து இருக்க விரும்புவார்கள் புகழ்ச்சி என்கிற அதிசய மருந்தால் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களால் மகிழ்ச்சியை பரப்ப முடியும் ஒருவாரம் இதை செய்து வாருங்கள் இந்த அதிசய மருந்தை நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அந்த மருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது வெற்றி புகழ் செல்வம் ஆகியவை கிடைக்கவும் உதவுகிறது நீங்கள் வெளிச்சத்தை மற்றவர்கள் மீது திருப்புகின்ற போது அதன் பிரதிபலிப்பு உங்கள் மீது அதிகமாக வர உங்கள் மீது நீங்களே வெளிச்சம் பய்ச்சுவதை விட இது அதிக பிரகாசமானது பைபிள் சொல்வதை போல பெறுவதை விட கொடுப்பது ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம் என்பது மட்டும் அல்ல பெறுவதற்காக கொடுக்கவும் வேண்டும் இதுவே வாழ்க்கையை திரும்ப திரும்ப உணர்த்துகின்ற ஒரு படிப்பினை மிகவும் விரும்பப்படுகின்ற வெகுமதியை கொடுங்கள் பாராட்டுதலுக்காக ஏற்படுகின்ற இயக்கத்தை நிறைவு செய்யுங்கள் புகழ்ச்சி உங்களுடைய அதிசய மருந்தை தாராளமாக கொடுங்கள் நன்றி வணக்கம்